ராயன் கூட்டமைப்பு என்ற புதிய அரசை நிறுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜப்பானின் கவாச்சி என்ற போர்க்கப்பல் ஹோன்சூவில் மூழ்கடிக்கப்பட்டதில் ஆறுநூற்றி இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா லித்துவேனியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது லித்துவேனியாவை சோவியத் ரஷ்யா தனி நாடாக அங்கீகரித்தது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 இரண்டு அணைகள் உடைந்ததில் வெள்ளத்தில் மூழ்கி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினரின் கொடி முதன்முறையாக பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாவோ டோமே மற்றும் பிரின்சிபி ஆகிய பகுதிகள் போர்ச்சுக்கல்லிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 லெபனான் இஸ்ரேல் போர் ஆரம்பமானது இப்போரானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முடிவுக்கு வந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்ட்மென் புகைப்பட சுருளை கண்டுபிடித்தவர் கோடாக் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஞ்சிதம் குருசாமி திராவிட இயக்கத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் செயல்பாட்டாளர்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 இன்னாலின் சிறப்புகள் கிரிபட்டி சாவோடோமே மற்றும் பிரின்சிபி ஆகிய பகுதிகளின் விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே